அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் அதிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் என்று நபிசல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு என்று கேட்டார் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து ஒன்பது ஏழு ஒன்று முஸ்லிம் இரண்டு ஐந்து நான்கு எட்டு மற்றொரு பின்வருமாறு உள்ளது இறை நல்ல நட்புக்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் பின்பு உன் தாய் பின்பு உன் தாய் பின்பு உன் தந்தை பின்பு அடுத்தவர் அடுத்தவர் என்று நபி சொல்லாஹும் ஆனி செல்லம் அவர்கள் கூறினார்கள்